திருச்சிற்றம்பலம் திருப்பாண்டிப்பதிகம் பாண்டிய நாட்டில் இறைவன் அடிகளுக்காக குதிரைச் சேவகனாக வந்து அருள் விளையாடல் செய்தமை பற்றி கூறும் பாடல்களை கொண்டது இப்பகுதி அடிகள்வால் சிவானந்தம் இவ்விளையாடல் விளைவித்தல் பற்றி ஆண்டோர்கள் சிவானந்த விளைவு என்று குறிப்பு வரைந்திருக்கிறார்கள் காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞானமுண்டானுடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து என்று நம்மை அழைக்கின்றார் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் என்று கூறுகிறார் காலம் உண்டாகவே என்றால் தாமதியாமல் வாருங்கள் இதனால் உங்களுக்கு விரைந்து அருள் செய்வதற்கு அவனும் காத்திருக்கின்றான் இதில் உள்ள செல்வத்தை அவன் நமக்கு அருட்செல்வமாக வழங்குகிறான் அவனிடம் இருப்பது மூலபண்டாரம் அதிலே அவனுடைய அருள் செல்வம் நிரம்பி வழிகின்றது அதையும் அவன் வழங்குவதற்கு தயாராகவும் இருக்கிறான் வந்து முந்துங்கள் கருதறிய ஞானமுண்டானோடு நான்முகன் வானவர் இவர்களுக்கெல்லாம் அருள் தருவதற்காக நஞ்சு உண்டவனவன் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக நஞ்சை உண்டு அமுதத்தை தந்த கருணை வள்ளல் நம்முடைய நஞ்சாகிய மனத்தை நீக்கி நமக்கும் அருள் செய்வதற்கு காத்திருக்கின்றான் என்று பாடல்கள்தோறும் வந்து முந்துங்கள் சென்று முந்துங்கள் சேவடி சேர்மின்கள் என்று நம்மை அழைக்கின்றார் மணிவாசக பெருமான் வரை மங்கைதல் பங்கரை பாண்டியற்கு ஆரமுதல் ஒருவரை ஒன்றுமிலவரை கடல் போது இரஞ்சே தெரிவரில் பரிமேற்கொண்ட சேவகன ஒருவரை அன்றி ஒரு அறியார் எந்தன் உள்ளம் அரே சதிரை மறந்து அறிமால் கொள்வர் சாந்த சாற்றி சொன்னோம் கதிரை மறைத்த சோதி கழுக்கடைகை பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடுமே குடிகே மதுரயல் மன்ன மறுபிறப்புட மறித்திடுமே நீரின்பெள்ளத்துள்ளி தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டே ஆறின்ப வெள்ளம் கொள்ள கொண்ட பாண்டியனார் ப வெள்ள ஒரு கொண்டு தொண்டரி உள்ளம் கொண்ட பேரின்ப வெள்ளீ கடலே சென்று சரியும் பிறவிக்கு நல்லவர் செல்ல தென்ன ஆட்டு இறைவல் கிணர்கின்ற காலம் இக்காலம் இக்காலத்துள்ளும் அறிவு உன் கதிர்வாழ்வுரைகழித்து ஆனந்தமா கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்த புரள தேகே காதல் செய்ததுவில் கருதறிய ஞண்டொடு நான்முகன் வானவர் நன்னறிய உண்டான் எங்கள் பாண்டிப்பிராள் தன்னுக்கு மூல பண்டாரம் வழங்குகின்ற வந்து முந்து நீரேண்டிய மாயா இருள்கொருளுமா விலங்க தூண்டிய சோதியே மீனவனும் போதே விளக்கு இலை வாய்தல் பெரும்பூமியில் தாள் பாண்டியனார் அருள் செய்கின்ற புத்தி பரிசெய்துவே மயிமேல் கொண்டு Best three who have killed Oh God these who are right Due to all above The first one is enough God is cinq Such a liliable As you start நின்றதோர் ஆனந்த வெள்ளத்தினை அழுத்தே கழிவுகள் கருணையைக் காட்டி கடிய அகற்றி பழமலம் பற்றருத்து ஆண்டவன் பாண்டி பெறும் பதவே முழுதுலகும் தருவான் கொடையே ிய தீவினை மேலை திறப்பு முன்னே கடக்க பரவியன் உருக்கும் பரம்பாண்டியன புறவியின் மேல் வர புந்திகொலப்பட்ட பூங்கொடியார் மறையல் மேல் கொண்டு யேந்தாம் அரியார் மரந்தே குற்றிவென்று ஆங்கு ஐவர் கோக்களின் வென்று இருந்து எழகால் திரிந்தார் பெருந்தೇವியாம் தானும் ஓ ஏற்று வந்து ஆயிர் உண்டல் ஒற்றி சேவகனே தேற்றம் இல்லாதவர் சேவடி சிக்கன சேவ